அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் மான சேர்ந்தார் நிலமிசை நீடு இறைவன் நம்முடைய உள்ளத்திலே உணர்வாக வீற்றிருக்கிறார் அதைத்தான் இங்கே மலர்மிசை ஏகினான் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவெருமான் பல பாடல்களிலே நாம் பார்க்கலாம் திருமூலர் அருளி செய்திருக்கிறார் நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பனிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே மிக அற்புதமான ஒரு திருமந்திர பாடல் இது இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டுமானால் நாம் தீர்த்த யாத்திரை என்று சொல்லப்படுகின்ற சிவக்ஷேத்திரங்களுக்கெல்லாம் யாத்திரை செல்ல வேண்டும் என்கிறார் இது சரியை என்கிற சாதனத்திலே அமையும் சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு பகுதிகளுள் இது முதல் பகுதி கோவில் கோவிலாக சென்று நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் ஒரு நாட்டுக்கு போகிறது அங்க இருக்கிற நகரங்கள் இப்ப இலங்கைங்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு நகரம் இருக்கிறது திருகோணமலை என்கிற ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்திலே அங்கே சிவபெருமானுக்கு ஒரு அழகான திருக்கோயில் இருக்கிறது திருஞான சம்பந்தர் அதை குறித்து பாடியிருக்கிறார் இது மாதிரி நிறைய இப்ப சோழ நாடு பாண்டிய நாடு நடுநாடு தொண்டை மண்டல நாடு இப்படிலாம் தமிழ்நாட்டில் பல பிரிவுகள்லாம் இருந்தது ஆகவே அந்த நாடுகள் அதற்குள்ள இருக்கிற நகரங்கள் அங்கே இருக்கிற சிவாலயங்கள் இவைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் நாடும் நகரமும் நற்றொரு கோயிலும் தேடி திரிந்து திரிந்து தேடி ஒரு ஊரா போய் அங்க தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் உடலால நடந்து யாத்திரை செய்யுங்கள் அங்க இருக்கின்ற சிவபெருமானை குறித்து பாடுங்கள் பரவுங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் வீழ்ந்து வணங்குங்கள் இப்படிலாம் செய்தா என்ன கிடைக்கும்னா பாடுமின் பணிமின் நன்றாக பாடணும் பணியனும் வணங்கணும் பணிந்த பின் அப்படியெல்லாம் நாம் இந்த யாத்திரையை செய்வோமே ஆனால் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே அந்த மனம் நன்றாக ஒருமுகப்படும் ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு என்று திருப்பள்ளி எழுச்சியிலே மணிகவாச்சக பெருமான் பாடியிருக்கிறார் ஆகவே அந்த மனம் ஒருமுகப்படும் கூடிய நெஞ்சத்து கூடிய நெஞ்சத்துனா இறைவனோடு ஆழ்ந்து ஒருமுகப்பட்டு இருக்கக்கூடிய நெஞ்சத்துல கோயிலாய் கொள்வனே அந்த நெஞ்சத்தையே கோயிலாக இறைவன் கொள்வான் என்று அருளி செய்திருக்கிறார் பெருமான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எல்லோரும் இதை பாடியிருக்கிறார்கள் இங்கே நான் சைவ பாடலை மேற்கொள்ளாக காட்டியிருக்கிறேன் என்றாலும் ஆழ்வார்களுடைய கருத்துக்களும் இதை போன்று ஏராளமாக இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் சிந்திப்பது அவசியம் ஆனால் இதை சிந்திப்பதற்கு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை இந்த வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் அவற்றிலிருந்தும் இதுபோன்ற பல நூல்களிலிருந்தும் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆதிசங்கரர் தன்னுடைய மானச பூஜையிலே அற்புதமாக சொல்லி இருக்கிறார் ஆராதயாமி மணி சன்னிபம் ஆத்மலிங்கம் மாயா புரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்தியம் சமாதி குசுமை அப்புணர்பவாய இதிலேயும் பல அழகான ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கிறேன் ஆராதயாமி நான் நன்றாக வணங்குகிறேன் மணி சன்னிபம் ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் ஆத்மஸ்வரூபமாகிய நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவத்தை ஆத்மலிங்கம் ஆராதையாமி மணி சன்னிபம் ஆத்மலிங்கம் ஆராதையாமி மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் இந்த மாயா நகரமாகிய ஹுதய பங்கஜம் ஹிருதய இதய தாமரை ஹிரும்னா இதயம் பங்கஜம் என்றால் தாமரை ஆக ஹய பங்கஜம் இந்த உள்ள தாமரையிலே வீற்றிருக்கிற உணர்வாகிய தூய இருப்பாகிய இன்பமே வடிவாகிய இறைவனை வணங்குகின்றேன் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் நிறைய கருத்துக்கள் அதில் இருந்தாலும் இந்த ஒரு முக்கியமான அம்சத்தை நாம எடுத்துக்கொள்கிறோம் இறைவன் தூய உணர்வாக இருப்பாக இன்பமாக இருந்த நம்முடைய பாவனைக்காக அவர்களுக்கு வடிவங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரங்களிலே வகுத்து கொடுத்திருக்கின்றபடி நாம் தியானித்து பழகி உருவங்களை வணங்கி அதனால் உள்ளத்தை பக்குவப்படுத்தி அறிவின் துணை கொண்டு அந்த தூய உணர்வு வடிவாகிய இறைவனை நாம் உணர்வோம் முதலில் வடிவம் வடிவத்தை எண்ணி உள்ளத்தை பக்குவப்படுத்தி வடிவமற்ற தத்துவமாக இருக்கின்ற இறைவனை அருவமாக இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்வோம் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்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 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்